நான் ஒரு பிரயாணத்தில் அவர்களோடு இருந்தேன் நபி அவர்கள் இயற்கை தேவைக்காக சென்றார்கள் நான் நபிசலாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றினேன் அதில் நபி சொல்லாஹு அலிஹம் அவர்கள் ஒழு செய்தார்கள் அப்போது தங்கள் முகத்தையும் இரு கைகளையும் கழுவினார்கள் காலுரைகள் மீது தடவி